வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்பிட்டு இருப்போம் ஆனால் கோபம் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து நம்மால் விடுபட முடியும் யாரெல்லாம் கோபப்படாதவர்கள் உயர்ந்த நற்பண்புகளை கொண்டவர்கள்ட்ட கோபம் இருக்காது ஆனால் பெரும்பான்மையான மனிதர்கிட்ட கோபம் இருக்கே அப்படிங்கிறது தான் நம்ம சந்தேகம் நிச்சயம் அந்த நற்பண்புகளை நாம் இன்னும் முழுமையாக பெறவில்லை அப்படின்னா அதுக்கு பொருள் பொதுவாகவே நம்ம அரசியல்வாதிகளை பார்ப்போம் பல மேடைகள்ல தன்னுடைய தொண்டால்கிட்டயே கோவப்படுவாங்க உடன் இருக்கிறவங்களையே கை நீட்டி அடிப்பாங்க பத்திரிகையாளர்கள் திரும்ப திரும்ப கேள்வி கேட்கும் பொழுது பதில் தெரியாமல் கோவப்படுவார்கள் இந்த மாதிரியான கோபம் ஏன் வருது அப்படின்னா பொறுத்து கொள்ளக்கூடிய பண்பு இல்லாமல் அல்லது தனக்கு தெரியலை அப்படிங்கிற விஷயத்தை மறைக்கிறதுக்காக கூட சிலர் கோவப்படுவாங்க ஆனால் நல்ல குணங்களை கொண்டவங்க என்றைக்குமே கோவப்பட மாட்டாங்க அதுக்கு அகச்சிருந்த உதாரணம் நம்ம எல்லோருமே கேள்விப்பட்ட ஒரு விஷயம் அன்னை திரேசாவை பற்றியது அன்னை திரேசா மிகப்பெரிய ஆசிரமங்களை வச்சு நடத்திட்டு இருந்தாங்க அதில் ஏழை குழந்தைகள் நோய்வாய்பட்டவர்கள் எல்லோருமே இருக்கிறாங்க அப்போ நிதி பற்றாக்குறை வருது நிதி பற்றாக்குறையை சமாளிக்க அந்த ஊர்ல இருக்கிற செல்வந்தர்களை எல்லாம் சந்திச்சு நிதி வசூலிக்க முயற்சி பண்ணாங்க அவாறு ஒரு செல்வந்தர்கிட்ட போறாங்க போகும் அவர் அன்னை திரேசாவுடைய கரங்களிலே காரி உமிழ்ந்து விடுகிறார் ஆனால் உடனடியாக சிரித்து கொண்டே இது எனக்காக கொடுத்தது நான் வளர்த்தக்கூடிய குழந்தைங்களுக்காக ஏதாவது ஒன்று தாருங்கள்னு கேட்டாங்க அப்ப அன்னை திரேசாவுக்கு ஏன் கோபம் வரல அப்படின்னா அவர்கள்ட நற்பண்புகள் தான் நம்மிடமும் நற்பண்புகள் உயர்ந்திருந்தால் கோபம் கொஞ்ச நேரம் கூட தங்காதான் வள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால சொல்றாரு நற்பண்புகளை கொண்டு குணம் இன்னும் உயர்ந்த மலை ஏறி நிற்கிறவங்க கோபப்பட்டாங்கன்னா கொஞ்ச கூட தாங்காது அல்லது கொஞ்ச கூட நிற்காதுன்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட கோபம் கொஞ்ச கூட நிற்காதுன்னு சொல்றாங்க ஆகையினால நாமளும் நற்பண்புகளை கொண்டு குணம் இன்னும் மலை ஏறி நிற்கிறத்துக்கு முயற்சி செய்யலாம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குரல் எண் இருபத்தி ஒன்பது குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அறிது மீண்டும் குரல் குணம் என்னும் குன்றேறி வெகுளி கனமேயும் காத்தல் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி